முதலாவது படகு போட்டி தேம்ஸ் நதியில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் மாநிலத்தில் இருபத்தி ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆங்கிலேய குடியேறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நியூசிலாந்தில் டெரவேரா மலை தீக்கியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நார்வே ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி 45. ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலிய படைகள் நாட்டை விடுவிப்பதற்காக அங்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் அம்பாரையில் 150 ஐம்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வந்ததில் ஆறு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் சேர்ந்த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 செவ்வாய்க்கோலை ஆராய்வதற்காக விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே தில்லை நாயகம் தமிழக நூலகத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நந்தமூரி பாலகிருஷ்ணா இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாபி ஜிண்டல் அமெரிக்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எரிக் குபசாந்த இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் கிமு முன்னூத்தி இருபத்தி ஆண்டு பேரரசர் அலெக்சாண்டர் மேக்கடோனியா மனறிவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு லூயிஸ் டி கமோஸ் போர்ச்சுகீஸ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆண்ட்ரே மேரி ஆம்பியர் பிரெஞ்சு இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஸ்பென்சர் ட்ரேசி அமெரிக்க நடிகர் இரண்டாயிரமாவது ஆண்டு பிரைன் ஸ்டேபிள்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரே சார்லஸ் அமெரிக்க நடிகர் மற்றும் இசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் போர்ச்சுக்கல் தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே